ஐந்தாவது ரெக்கார்டிங் ஃபிஃப்த்து ஆறாவது சாப்டர் இரு சிட்டுக்குருவிகள் பத்மாவதி அப்பொழுது மயக்கத்தில் கட்டுண்டு கிடந்தாள் கணவன் என்ன சொன்னாலும் செய்வதற்கு தயாராக இருந்தால் உதவியின் மூலம் நண்பனையும் பதவியின் மூலம் எதிரியையும் பாசத்திலும் ஆண்மையையும் காண்பதிப்பதன் மூலம் மனைவியையும் தட்டு செய்வன் அவர்களை எப்படி வேண்டுமானாலும் ஆட்டி வைக்க முடியும் என்பதை நன்றாக உணர்ந்தவன் ரவிவர்மான் ஆகவே எப்படியும் பத்மாவதி செரமானிடம் கையெழுத்து வாங்கி வந்துவிடுவாள் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான் இதோ வந்துவிடுகிறேன் என்று எழுந்து போன பத்மாவதி ஓலையுடனே குளிக்கும் அறைக்குள் சென்றான் முதலில் அந்த ஓலையை படித்தாள் அவள் முகம் உயர்த்தது இதை அரசரிடம் எப்படி காட்டுவது என்ற பயம் பிறந்தது கொஞ்ச நேரம் யோசித்தபடியேன் என்றாள் ரவிவர்மன் அவளை அழைக்கும் குரல் கேட்டது அவசரம் அவசரமாக தன்னை திருத்திக் கொண்டே வெளியே வந்தாள் ஓலையை இந்த அறையிலேயே படுத்திருக்கலாமே என்றான் ரவிவர்மன் அவன் கோபம் கொண்டவன் போல காணப்பட்டான் இல்லை சேலையை திருத்திக் கொண்டேன் என்றாள் பத்மாவதி நீ அலங்கரிக்கும் நேரத்துக்குள் அரசர் போய்விடப் போகிறார் என்றான் அவன் அரசர் ஸ்ரீரங்கம் போய் சேர்த்து விட்டாலும் நான் பின்னாலேயே போகிறேன் என்றாள் பத்மாவதி அவள் அவனை சாந்தப்படுத்த விரும்பினாள் உம் புறப்படு என்றான் ரவிவர்மன் அவள் தேரையில் ஏறி அமர்ந்தாள் தேரை இழுத்த குதிரையின் நெஞ்சத்தை விட அவள் நெஞ்சம் அதிகமாக படப்படுத்தது அரசர் இருக்கையை நோக்கி குதிரையை சென்று கொண்டிருந்தது தேரை நிறுத்து என்றாள் பத்மாவதி தேர் நின்றது அந்த புறத்து அந்தரங்க வாசலுக்கு போ என்றாள் தேரோட்டியிடம் அவன் தேரை திருப்பினான் சிறிது தூரம் சென்றதும் மீண்டும் தேரை நிறுத்து என்றாள் அவன் தேரை நிறுத்தினான் பிறகு ஏதோ யோசித்தவள் போல பரவாயில்லை போ என்றாள் தேர் நகர்ந்தது அந்த புரத்தின் அந்தரங்கா வாசல் அருகே நின்றது அங்கு காவல் இருந்த அலிகள் தலை குனிந்து வரவேற்று வழிவிட்டனர் பத்மாவதி உள்ளே நுழைந்த பொழுது முற்றிலும் மாறுபட்ட ஆடை அணிந்து காட்சி அளித்தாள் மெல்லம் கோதை அவள் இப்பொழுது பட்டத்துரு அணி அது பத்மாவதிக்கு பெருமையாகத்தான் இருந்தது திடீரென்று பத்மாவதி முன்னறிவிப்பென்று உள்ளே நுழைந்ததும் கோதை ஆச்சரியமடைந்தாள் என்ன அணி என்று கேட்டாள் உன்னிடம் தனியாக கொஞ்சம் பேச வேண்டும் என்று மெல்லிய குரலில் சொன்னாள் பத்மாவதி கோதை கையை தட்டினால் அங்கிருந்த பெண்கள் விலகிச் சென்றார்கள் பத்மாவதி ஒரு ஆசனத்தில் அமர்ந்தாள் கோதையின் வலது தோளில் தனது இடது கையை வைத்தபடி பத்மாவதி கேட்டாள் கோதை ஒரு பெண் தன் கணவனிடம் நடந்து கொள்ள வேண்டிய முறை என கோதை சிரித்தாள் ஏன் சிரிக்கிற என்று கேட்டாள் பத்மாவதி ஆறு பிள்ளை பெற்றவள் மலடியிடம் வைத்தியம் கேட்ட கதையாக இருக்கிறது எனக்கு முன்னால் மனம் புரிந்தவள் நீ உனக்கு தெரியாததான் எனக்கு தெரிந்துவிடப் போகிறது என்றாள் கோதை இல்லை கோதை பந்தபாசங்களை காட்டி இராஜாங்க விஷயங்களில் ஒரு பெண் தன் நாயகனுக்காக குறுக்கிட முடியுமா நாயகன் அப்படி விரும்பினால் குறுக்கிடுவதில் என்ன தவறு சேரமான் செங்குட்டவனின் மனைவி வேண்மாள் சொல்லித்தான் செங்குட்டவனுக்கு பட்டத்தை கொடுத்து விட்டு இளங்கோ அடிகள் துறவு நமது சரித்திரம் சொல்கிறதே நீ சரித்திரத்தை தானே சொல்கிறாய் வேற அண்ணன் நம் வீட்டு கதையா சொல்கிறேன் அண்ணன் தம்பிகளுக்குள் அதிகார போட்டி என்பது எனக்கு தெரிந்தவர்கள் நம்மோட நம்முடைய வம்சத்தில் இல்லை கோதை கள்ளம் கவடம் அறியாதவள் பத்மாவதியும் அப்படித்தான் அங்கே இரண்டு சிட்டுக்குருவிகள் ஒன்றோடு ஒன்று பரிதாபமாக பேசி ஆமாம் எதற்காக நீ திடீரென்று வந்தாய் எதற்காக திடீரென்று இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கிறாய் என்றாள் கோதை அது சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தால் பத்மாவதி சொல்லியிருப்பாள் அவள் கண்கள் கலங்கின கோதை அதை கவனித்தான் ஏன் அழிகிறாய் என்று குழந்தையைப் போல கேட்டாள் இல்லையே ஒன்றும் இல்லையே என்று தடுமாறினாள் பத்மாவதி எனக்கு புரிகிறது உன் நாயகர் உனக்கு ஏதோ ஆணையிட்டிருப்பார் போல இருக்கிறது அது என்னவென்று தெரிந்து கொள்ள நான் விரும்பவில்லை ஆனால் எந்த கரங்கள் இந்த புஷ்பங்களை அணிவித்தனவோ அந்த கரங்களுக்காக எந்த கண்கள் இந்த தேகம் முழுவதையும் பார்க்க உரிமை பெற்றிருக்கின்றனவோ அந்த கண்களுக்காக எந்த உள்ளம் இந்த தேவதைக்கு கோவிலாக இருக்கிறதோ அந்த கோவிலுக்காக நாம் எதை செய்வதும் நியாயமே என்றாள் கோதை ஒரு பெண் தன் நாயகனுக்காக தவறுவது கூட நியாயமாகுமா நீ எதை கேட்கிறாய் என்று கேட்டால் சீச்சி அந்த நிலை நம் குடும்பத்தில் யாருக்கும் வராது என்றாள் பத்மாவதி அப்படி சொல் கற்பிழப்பது ஒன்றை தவிர வேறு எந்த காரியத்தையும் கணவனுக்காக செய்வது நியாயமே என்று முதிரை வைத்தாள் கோதை பத்மாவதி ஒரு பெரு மூச்சு விட்டாள் சகோதரி பத்மாவதி தேவியாருக்கு சகல நலன்களும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டே உள்ளே நுழைந்தான் மார்த்தாண்டவர் அவர்கள் இருவரும் எழுந்து நின்றார்கள் உன்னகையோடு கோதை அவனை பார்த்து உங்கள் சகோதரிக்கு ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும் என்ற கேள்வியை என்னிடம் கேட்க வேண்டும் போல தோன்றியிருக்கிறது அதனால் தான் இங்கே வந்திருக்கிறார்கள் என்றாள் உன்னிடம் கேட்டது நியாயமே ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கே போதிப்புவள் நீதானே என்றான் மார்த்தாண்டவர்மன் இதோ பாருங்கள் என்னை நேருக்கு நேராக புகழ்ந்தால் ஆணவம் வந்தாலும் வந்துவிடும் ஒருவேளை உங்களையே சிறையில் போட்டுவிட்டு ஆட்சி பீடத்தை கைப்பற்றி கொண்டாலும் கொள்ளுவேன் கோதை இப்போதுதான் என்ன நான் உன் சிறையில் தானே இருக்கிறேன் என்றான் மார்த்தாண்டவர்மன் நான் ஒருத்தி நிற்கிறேன் என்று நினைவு பத்மாவதி ரவிவர்மர் எப்படி இருக்கிறார் என்று கேட்டான் மார்த்தாண்டவர்மன் நன்றாக இருக்கிறார் என்றாள் பத்மாவதி அவர் நன்றாகத்தானே இருக்கிறார் காலையில் கூட பார்த்தேனே உன்னிடம் எப்படி இருக்கிறார் என்று கேட்டான் மார்த்தாண்டவர்மன் பத்மாவதி தலை குனிந்தபடி நீ கோதையிடம் எப்படி இருக்கிறாயோ அப்படியே இருக்கிறார் என்றாள் ஐயோ உங்கள் தம்பியை பற்றி சொல்லாதீர்கள் அவர் என்னை படுத்துகிற பாடு பஞ்சு கூட படாது என்று தோலை கொலுக்கி கொண்டு செல்லமாக கூறினாள் கோதை அரண்மனை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அந்த பாதியாக இருக்கிறதே என்ன செய்ய என்றான் பார்த்தாண்டவர்மன் நாயகனை அந்த புறம் இந்த புறம் அசையவிடாமல் காப்பாற்றுவதா அந்த தானே என்றாள் கோதை ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு செல்லும் பொழுது ஜானகி தேவியும் ஏன் கூட சென்றாள் கணவன் மீது இருந்த காதலால் மட்டுமல்ல அங்கும் ஒருத்தி பங்குக்கு வந்துவிடக்கூடாது என்றுதான் என்றான் மாத்தாண்டவர்மன் அண்ணி தெரியுமோ இவர் ஒரு புதிய இராமாயணம் எழுதி கொண்டிருக்கிறார் என்றாள் கோதை பத்மாவதியை பார்த்து அந்த இராமாயணத்தின் ராமாயணத்தில் நானும் வருகிறேனோ என்று கேட்டாள் பத்மாவதி வேண்டுமானால் சேர்த்து விடுவார் என்று சொன்ன கோதை பார்த் மார்த்தாண்டவர்மன் பக்கம் திரும்பி இதோ பாருங்கள் உறவை கொஞ்சம் மாற்றி அண்ணா ரவிவர்மரை பா பரதராகவும் அன்னியாரை அவரது தேவியாகவும் எழுதிவிடுங்கள் என்றாள் வால்மீகி என்ன சொல்வாரோ என்றான் மார்த்தாண்டவர்மன் நானே வால்மீகி என்று வைத்து கொள்ளுங்களேன் என்றார் கோதை நீ வால்மீகியா உனக்கு வாள்தான் மீதி என்றான் மார்த்தாண்டவர்மன் அதுவும் இராமாயணத்துக்கு என்றாள் பத்மாவதி அண்ணீ அண்ணி நாத்திரார் புத்தியை காட்டுகிறாயே என்று சல்லமாக சிரித்தாள் மெல்லிளங்கோதை நல்லது ராமாயண ஆராய்ச்சி நீடித்து கொண்டே போனால் என் தம்பியும் மார்த்தாண்டா ஆழ்வார் ஆனாலும் ஆகிவிடுவான் அப்பா அப்படித்தானே ஆனார் அதனால் இதை இத்தோடு நிறுத்திக்கொள்வோம் என்றாள் பத்மாவதி நாயகன் நாயகி நெருக்கமான பாவத்தை கண்ட பத்மாவதி தான் வந்த காரியத்தை மறந்துவிட்டாள் அந்த காரியத்தை மார்த்தாண்டவர்மனிடம் சொல்லவும் அவள் விரும்பவில்லை சரி நான் வருகிறேன் என்றாள் ஏழு ராஜயோகி பத்மாவதி புறப்பட்டு விட்டதை கண்டதும் வேறு கேள்விகள் இல்லையா என்று சிரித்து கொண்டே கேட்டாள் இப்போது நானே ஒரு கேள்வியாக நிற்கிறேன் என்று கூறிவிட்டு வெளியேறிய பத்மாவதி தேரில் ஏறி உட்கார்ந்தாள் மார்த்தாண்டவர்மன் அவளது வருகைக்கு எந்தவித புது அர்த்தத்தையும் காணவில்லை ஆதலால் அவளிடம் வேறு எதையும் கேட்கவில்லை தேர் மெதுவாக போய்க் கொண்டிருந்தது எங்கே போகட்டும் என்று கேட்டான் சாரதி எங்கே குழப்பங்கள் இல்லையோ எங்கே நிம்மதி இருக்குமோ அங்கே போ என்று அலுப்போடு சொன்னாள் பத்மாவதி தேரோட்டி நேரே அரசரின் இருக்கைக்கு தேரை கொண்டு போய் நிறுத்தினான் அது அதுவரையில் ஏதோ சிந்தனையில் இருந்த பத்மாவதி திடீரென்று விழித்தவள் போல ஏன் இங்கே கொண்டு வந்து நிறுத்தினாய் நான் அரசனை பார்க்க விரும்பியதோ உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் தேவி இங்கேதான் குழப்பங்கள் இல்லை இங்கேதான் நிம் நிம்மதி இருக்கிறது என்று விளக்கினான் சாரதி அதிர்ச்சியுற்ற பத்மாவதி அந்த குழப்பத்தை உண்டாக்கத்தான் நான் பிறந்திருக்கிறேன் என்று தனக்குள்ளே முணுமுடுத்தபடி கீழே இறங்கினாள் கால்கள் நடுநடுங்க நெஞ்சம் பட படக்க கையில் ஓலையோடு அரசிற்கைக்கு உள்ளே நுழைந்தாள் அங்கே பெரும் கூட்டம் கூடியிருந்தது அரசர் புறப்பட தயாராகி கொண்டிருந்தார் வழிபாடுகள் முடிந்து விட்டதில்லை அரசரின் அருகே நின்ற நாராயண நம்பூதிரி சில கோவில்களுக்கான புதிய நிபந்தனைகளை அறிவித்துக் கொண்டிருந்தார் அதோடு சில ஊழியர்களுக்கான மானியங்களும் அறிவிக்கப்பட்டன அரசர் பத்மாவதியிடம் கூறியிருந்தபடி பத்மாவதிக்கும் ரவிவர்மனுக்கும் இரண்டு கிராமங்கள் மானியமாக அறிவிக்கப்பட்டனர் அதை கேட்டவண்ணம் தலைக்குனிந்து நின்றாள் பத்மாவதி பின்னாலேயே மார்த்தாண்டவர்மனும் மில்லம் கோதையும் வந்து நின்றார்கள் அதை கேட்ட இந்த நேரத்தில் அரசரோடு தனியாக பேசுவது எப்படி என்று தயங்கினால் பத்மாவதி அரசர் புறப்பட சித்தமானார் ஒவ்வொருவரும் அவரது காலை தொட்டு நமஸ்கரித்தார்கள் பிறகு ஒரு தங்கத்தாம்பாளத்தில் வெற்றிலை பாக்கு பழம் புஷ்பம் தேங்காய் வைத்து அரசரிடம் கொடுத்தார்கள் அரசர் ஒவ்வொன்றாக வாங்கி தன் கூட வர இருந்த அடியவர்களிடம் கொடுத்தார் பத்மாவதி திடீரென்று ஏதோ நினைவுக்கு வந்தவளாக தானும் ஒரு தாம்பாளத்தை வாங்கி பழங்கள் புஷ்பங்களுக்கு அடியில் மடியில் இருந்த மறைத்து வைத்து அரசரிடம் வழங்கினாள் அரசர் அதை கையிலே வாங்கிக் கொண்டார் ஓலையை கவனிக்காமல் அடியவர்களிடம் தாம்பாளத்தை நீட்டினார் யாரிடமும் பேசாத அரசர் ஏன் மார்த்தாண்டவர் கூட பேசாத அரசர் பேசினார் உன் கணவனை பத்திரமாக பார்த்துக்கொள் என்பதே அது அரசரின் பல்லக்கு புறப்பட்ட பொழுது மார்த்தாண்டவர்மனும் கோதையும் கதறி அழுதுவிட்டார்கள் பத்மாவதி மூர்ச்சித்து விழுந்தாள் எல்லாவற்றையும் கவனித்த நாராயண நம்பூதிரி இன்னொன்றையும் விசேஷமாக கவனித்தாள் பாஸ்கர ரவிவர்மன் வழியனுப்பு விழாவுக்கு வரவில்லை என்பதுதான் அது அவரது வலதுகை ஆட்காட்டி விரல் ருத்ராட்சத்தை மேலும் ஒரு தட்டு தட்டிற்று இது திருவரங்கம் நான்கு புறமதில் சுவர்கள் எழுப்பி நடுவிலே கோயில் கண்டு பள்ளி கொண்டிருக்கின்ற திருவரங்கன் படுத்த படுக்கையை சுருட்டாமலேயே பாராளுமரங்கன் படுக்கை கொள்ளாமல் சுற்றி கொண்டிருக்கும் மனநோயாளிகளை கவர்ந்து இழுக்கிறான் குலசேகர ஆழ்வார் மனநோயாளி அல்லர் சொல்லப்போனால் மனத்தெளிவு பெற்ற ஞானி பகைவர்கள் கையில் மணிமுடியை இழந்தவர்கள் கூட மாறுபடத்தில் அரண்மனையே சுற்றி கொண்டிருக்கும் காலத்தில் இருந்த மகுடத்தையும் எடுத்து வைத்துவிட்டு வருகின்றவர் திருவரங்க நகரமே எழுச்சி கொண்டிருந்தது உற்சவ காலத்திலும் கூடாத பெரும் கூட்டம் கூடியிருந்தது கோழியர் கோன் என பெயர் பெற்ற உறையூர் சோழன் அவரை வரவேற்க திருவரங்க வாசற் சாலையிலே காத்திருந்தான் கோவிலில் கோட்டை வெளியிலே ஏராளமான பெண்கள் இருந்தார்கள். அவர்கள் முன்னிலையில் ஒரு மேடை போடப்பட்டிருந்தது அந்த மேடையில் இருந்தபடியே ஞானியார் ஒருவர் இராமாயணத்துக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார் தர்மத்தின் மீது நம்பிக்கை உள்ளவனுக்கு பதவி எதற்கு அவன் எது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அதை யாராவது நடத்தி காட்டுவார் யாராவது என்றார் யார் யார் அவர்கள் இறைவனுடைய பிரதிபிம்பங்கள் அரண்மனையில் இருந்தவரை ஸ்ரீராமனுக்கு இருந்த தம்பியர் மூன்று பேர் ஆனால் அவன் பதவி இழந்த பிறகு அவனுக்கு கிடைத்த சகோதரர்கள் மேலும் மூன்று பேர் பதவியில் அவன் அவ அமர்ந்திருந்தால் அவர்களை எப்படி அவன் கண்டு கொள்ளப் போகிறான் நல்லவனுடைய இழப்பு நன்மையிலேயே முடியும் இழந்தது போல தெரிவதெல்லாம் ஏதோ வரப்போவதற்கு அறிகுறி நல்லவன் படகில் போகும்போது துடுப்பு தண்ணீருக்குள் மூழ்கிவிட்டால் நதியே திசை மாறி அவன் சேர வேண்டிய இடத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் பதவி துறந்த ஸ்ரீராமனுக்கு தேவைப்பட்ட போதெல்லாம் உதவி கிடைத்தது கங்கையை கடக்க நினைத்தான் உடனே குகன் கிடைத்தான் அடுத்து அங்கதன் கிடைத்தான் இலங்கையிலே சீதையை கண்ட பின் போருக்கு முன்னாலேயே விபீடனன் கிடைத்தான் போர் முடிந்த நாடு கிடைத்தது எதை அவன் இழந்தான் பதினான்கு வருடங்கள் அவன் காடு சென்றானே அதன் மூலம்தான் தர்மத்தின் வெற்றி நிலைநாட்டப்படுகிறது அவனுக்கு முடிசூட்டுவதற்கு கைகேயே ஒப்புக்கொண்டிருந்தால் சீதையின் கற்பை பற்றி யார் அறிவார் இராமனின் கோதண்ட மகிமை எப்படி புலனாகி இருக்கும் பதவி வேண்டாம் என்று சொல்வது எல்லோருக்கும் எளிதென்று தெய்வீக புருஷர்களுக்கே அது இயலம் ஆசை இலயத்தில் கட்டுண்ட மனிதனை ஆட்டி படைப்பவை மூன்று அவை பதவி பொருள் பெண் நோயாளி பதவியைத் துறப்பதும் சாக கிடப்பவன் பொருளை துறப்பதும் அனுபவிக்க முடியாதவன் பெண்ணாசையை துறப்பதும் ஆற்றாமையின் விளைவுகள் அனைத்திலும் வல்லவன் அனைத்தையும் துறப்பதே ஆண்மை மிக்க துறவு பரதனுக்காக நாடு ராமன் பரதனே வந்து அழைத்த போது சென்றிருக்கலாம் அல்லவா செல்வத நியாயம் கூட அல்லவா அந்த நியாயத்தையே கூட அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை அன்னைக்கு அன்னைக்கு தந்தை கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதே நியாயம் என்று கருதினான் தந்தை தான் இறந்து விட்டானே இருந்தால் என்ன என்று ஸ்ரீராமன் எண்ணியதில்லை நல்லவனுக்கு கையெழுத்து தேவையில்லை தீயவனிடம் கையெழுத்து வாங்கினாலும் பயனில்லை தர்மம் மனத்திலிருந்தே வருகிறது அவன் சொன்னதாக கைகையை சொன்னால் அவ்வளவுதான் தந்தையே நேரில் ஆணையிட்டாலும் வாழ்தூக்கும் உலகத்தில் தர்மத்தை காப்பாற்றியவன் ஸ்ரீராமன் ஸ்ரீராமனே கிருஷ்ணன் கிருஷ்ணனே திருமால் திருமாலே திருவரங்கன் அந்த திருவரங்கனை தேடி முடி வரும் வரும் ராஜயோகியை நாம் இங்கே சந்திக்க இருக்கிறோம் ஞானியார் பேசிக் போதே வெளியில் ஆரவாரம் கேட்டது எட்டு மணிமுடி வந்தது நம்பூதிரிகளின் சபை கட்டிடம் காலியாக இருந்தது மன்னரை வழியனுப்பிய கையோடு நாராயண நம்பூதிரி கட்டிடத்துக்குள்ளே நுழைந்தார் ஆழ்ந்த சிந்தனையை அவர் முகம் பிரதிபலித்தது முடிசூட்டும் விழாவில் நடந்த நிகழ்ச்சிகள் அவருக்கு நினைவுக்கு வந்தன அந்த காட்சியை நீங்களும் காண வேண்டுமல்லவா கொஞ்சம் பின்னோக்கி செல்லுவோம் தனியறையில் ஒவ்வொருவரையும் சந்தித்து புத்திமதி கூறிய சேரமான் பெருமாள் ஆசனத்தில் அமர்ந்த வெளியிலே முரசறையும் சத்தம் கேட்டதல்லவா முரசைவூன் இப்படி முழங்கினான் கேரள சிங்களவ நாடாகிய வஞ்சிமாபுரத்து வேந்தன் கொங்கும் கூடலும் கொண்டாண்ட மன்னவன் மும்முடிச்சேரன் சேரன் இராஜாதிராஜ ஸ்ரீ சேரமான் பெருமாள் என்ற குலசேகர ஆழ்வார் இளவரசர் ஸ்ரீ மார்த்தாண்டவர்மருக்கு நாளை காலை உதயாதி நாழிகையில் அரச சூட்டிவிட்டு மாலை அஸ்தமன நேரத்தில் விடை கொள்கிறார் விழாக்கோலம் காண வருவோர் கோட்டை மைதானத்தில் கூடும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பிரதான அமைச்சர் ஸ்ரீலஸ்ரீ தம்பிரான் சுவாமி நாராயணன் அம்பூதிரியிடமிருந்து கைச்சாத்து வாங்கி வருவோர் மட்டுமே மண்டபத்துக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் நகரம் பரபரப்படைந்தது புறைய தெருவும் சேரலர் தெருவும் அரேபியர் தெருவும் யூதர்கள் தெருவும் சிறியன் கிறிஸ்தவர்கள் தெருவும் மற்ற தெருக்களும் ஆடம்பரமாக அலங்கரிக்கப்பட்டன நடுத்தர மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் இருபுறமும் பச்சை மூங்கில்கள் ஊன்றி மாவிலை தோரணங்களும் பாக்குச்சர தோரணங்களும் வாழைக்கால்களும் கட்டப்பட்டிருந்தன பாதை நெடுகிலம் வண்ணக்கோலங்கள் போடப்பட்டிருந்தன கோவில்களில் விசேஷ பிரார்த்தனைகள் நடந்து கொண்டிருந்தன கொடுங்கோளூர் பகவதியம்மன் கோவிலில் உடைபட்டு கிடந்த தேங்காய்களே ஒரு லட்சத்துக்கும் மேலிருந்தன எங்கு பார்த்தாலும் சந்தன தூபங்கள் கமழ்ந்து கொண்டிருந்தன பிரம்ம தாளங்களை ஒலித்தபடி சைவர்கள் ஊர்வலம் வந்து கொண்டிருந்தனர் இளம் வைஷ்ணவ துறவிகள் ஆங்காங்கு பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்தனர் ஒரு மகிழ்ச்சி விழாவையும் ஒரு துக்க விழாவையும் சேர்த்து கொண்டாட வேண்டிய நிலையில் வஞ்சி மக்கள் இருந்தனர் சுவாமி புறப்படுவதற்கு முன் வாசிக்கப்படும் மல்லாரி ராகத்தை சுமார் நூறு நாயனக்காரர்கள் சேர்ந்து வாசித்துக் கொண்டிருந்தனர் மண்டபத்தில் திருமால் விக்கிரகம் ஒன்று நவமணி நகைகளால் அலங்கரிக்கப்பட்டு இருபுறமும் ஆறடி உயரமுள்ள அன்ன விளக்குகள் பிரகாசமாக இருந்து கொண்டிருந்தன நான்கு இளம் பெண்கள் அவற்றுக்கு எண்ணெய் ஊற்றிக்கொண்டிருந்தார்கள் அதன் புறம் பெரிய சலவைக்கல் மேடை அமைந்திருந்தது அதன் தங்க இழைகள் ஓடிய சீனத்துப்பட்டுகள் வெறுக்கப்பட்டிருந்தன இரண்டு சிம்மாசனங்களுக்கு அருகில் இரண்டு வெள்ளி ஆசனங்களும் போடப்பட்டிருந்தன அதிகாலையிலிருந்தே கோட்டை வெளியில் கூட்டம் நிறைய தொடங்கியது நாராயண நம்பூதிரியின் கைச்சாத்து ஓலையை வாங்கியவர்கள் குடும்பம் குடும்பமாக மண்டபத்துக்குள் நுழைந்து கொண்டிருந்தார்கள் அரண்மனையின் ஒரு பகுதியிலிருந்து அந்த விழா மண்டபத்திற்கு பின்பக்கமாக மூன்று வாசல்கள் உண்டு வாசல்களுக்கும் விழா மண்டபத்துக்கும் நடு முத்து மண்டபம் மரகத மண்டபம் வெள்ளி மாடம் ஆகிய மூன்று இருக்கைகள்ிய உறவினர்கள் முத்து மண்டபம் வழியாகவும் அரச குடும்பத்தினர் மரகத மண்டபம் வழியாகவும் அமைச்சர் பிரதானிகள் வெள்ளி மாடம் வழியாகவும் வருவது வழக்கம் முத்து மண்டபம் வாசல் வழியாக ரவிவர்மனும் பத்மாவதியும் காவளி சகோதரிகளும் நுழைந்தார்கள் அவர்களை முத்து மண்டபத்தில் உட்கார வைத்துவிட்டு விழா மண்டபத்தினுள் நுழைந்தான் ரவிவர்மன் தளபதியை கண்டதும் கூட்டம் ஆரவாரித்தது அப்போது விழாமண்டபமும் நிறைந்து காணப்பட்டது கூட்டத்தின் இடையில் பெண்கள் பகுதியில் யுஜியானா அமர்ந்திருந்தால் அவள் காண முடிசூட்டு விழாவை ரவிவர்மனைத்தான் சலவைக்கல் மேடையில் நின்ற ரவிவர்மன் எந்த ஆசனத்திலும் அமராமல் கைகட்டியபடியே நின்று கொண்டிருந்தான் யூஜியானாவுக்கு அதில் மிகவும் வருத்தம் அது அவனுக்கும் புரிந்தது முத்து மண்டபத்தில் உள்ளவர்கள் திரையை விளக்கினால் விழா கோலத்தை காண முடியும் சிறிது நேரத்தில் நாராயண நம்பூதரியும் நூற்றுக்கணக்கான கிராம நம்பூதிரிகள் வெள்ளி மாடம் வந்து சேர்ந்தார் தனது சகாக்களை எல்லாம் வெள்ளி மாடத்திலேயே உட்கார வைத்துவிட்டு விழா மண்டபத்துக்குள் நுழைந்தார் அவர் எதிர்பார்த்தது போலவே ரவிவர்மன் நின்று கொண்டிருப்பதால் தானும் நிற்கத்தான் வேண்டுமா அமரலாமா நாராயண நம்பூதரிக்கு அது பெரிய பிரச்சனையாக இல்லை அவரது உயர் மனப்பான்மை ஒரு வெள்ளி ஆசனத்தில் அவரை உட்கார சேர மன்னர்கள் முடிசூட்டு விழாவுக்கு நேரம் குறிக்கும் பொழுது அரை நாழிகைக்கு அதிகம் போகாமல் ஒரு நேரத்தை குறிப்பார்கள் அந்த நேரத்துக்குள் முடிசூட்டு விழா நடந்தாக வேண்டும் குறிப்பிட்ட நேரம் தவறினால் அது ஒரு அவச என்று கருதப்படும் மண்டபத்தின் மேற்புறத்தில் வழக்கம் போல ஒரு நீர்த்தாழி தொங்கவிடப்பட்டிருந்தது அதன் அடியிலே ஒரு சிறு துவாரம் அதன் கீழே மற்றொரு தாழி மேல் தாழியில் ஊற்றப்பட்ட தண்ணீர் துவாரத்தின் வழியாக சொட்டு சொட்டாக கீழ்த்தாழி விழம் கடைசி சொட்டும் விந்துவிட்டால் குறிப்பிட்ட நாழிகை முடிந்துவிட்டதாக அர்த்தம் ரவிவர்மனம் நாராயண நம்பூதிரியும் மண்டபத்துக்கு வந்த பின்பும் சேரமான் பெருமாடும் மார்த்தாண்டவர்மனம் வந்து சேரவில்லை சேரமான் பெருமாள் ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் ஆன பிறகு முதன் முதலாக தமது பூஜை அறையில் தியான யோகத்தில் ஈடுபட்டிருந்தார் அந்த தியானம் சர்வ அங்கங்களையும் ஒடுக்கி ஒரே சிந்தையாக ஸ்ரீரங்கனை ஜபிப்பது வேறு நினைவுகள் வராமல் ஒரு லட்சம் தடவை திருமாலின் நாமத்தை மனத்துக்குள்ளேயே சொல்லுவது காற்று கூட புகாதபடி பூஜை மண்டபம் அடைக்கப்பட்டிருந்தது காரணம் யார் பேசுகிற பேச்சும் காதில் விழக்கூடாது என்பதே சலனமற்ற அந்த இடத்தில் நூறு குத்து விளக்குகள் கரம் கூப்பி எறிந்து கொண்டிருந்தன வரசம் சூட வேண்டிய மணிமகடம் ஆறு மாதங்களுக்கு முன்பே பட்டத்து யானையின் மீது ஏற்றப்பட்டு நூறு யானைகள் நூறு குதிரைகள் ஆயிரம் காலாட்கள் அறுபது ரதங்கள் பின்தொடர திருக்கண்ணபுரம் திருமலை ஸ்ரீரங்கம் ஆகிய திருத்தலங்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தது முதலாவது சேரமான் பெருமாள் முடிசூட்டி கொண்டபொழுது அவரது மகுடம் வேணாட்டு பத்மநாப சுவாமி கோவிலில் மட்டுமே வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டது அந்த பூஜையை நடத்தியவர் நம்பி ஆரூரர் என்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இரண்டாவது சேரமான் பெருமாள் முடிசூட்டி கொண்டபோதுதான் மணிமகுடத்தை வைணவத்தலங்களுக்கு அனுப்பும் பழக்கத்தை ஏற்படுத்தினர் ஆறு மாதங்களுக்கு முன்பு மகுடம் திருத்தலங்களுக்கு அனுப்பப்பட்ட மகனுக்கு முடிசூட்டப் போவதை பற்றி தான் அவர் தவிர தாம் முடித்துறக்கப் போவதை சொல்லவில்லை அவர் அதை முதன் வெளியிட்டது நாராயண நம்பூதிரியிடம்தான் திருத்தலங்களில் தீர்த்தமாடிய மணிமுடி திரும்பி வரும்பொழுது நவமணி தேரில் கொண்டு வரப்படும் யானையில் கொண்டு போய் தேரில் கொண்டு காரணம் ஆணவத்தோடு சென்று அடக்கத்தோடு திரும்புவது என்பதை நாழிகை ஆக்கிக் கொண்டிருந்தது நாராயண நம்பூதிரி நீர்த்தாழியையே பார்த்து கொண்டிருந்தார் தூரத்தில் வானவெடி ஓசை கேட்க தொடங்கிற்று கோட்டை மைதானத்தில் பரபரப்பு ஏற்பட்டது கொடுங்கோலூர் பகவதியம்மன் கோவிலுக்கு மகுடம் அது சேர்ந்து விட்டது என்பதற்கு அறிகுறியே அது அம்மனுக்கு பூஜை செய்யப்பட்ட தீர்த்தத்தை மகுடத்தின் மீது தெளித்ததும் நவமணித்தேர் விழாமண்டபத்தை நோக்கி புறப்பட்டது தேர் ஊருக்குள் வந்துவிட்டது என்பதை அறிந்த நாராயண நம்பூதிரிக்கு ஒரு புதிய சிக்கல் விளைந்தது அரசர் உயிரோடு இருக்கும்பொழுது இளவரசருக்கு மகுடம் சூட்டப்பட்டால் தீர்த்தமாடி வரும் மகுடத்தை அரசரே வாங்குவது வழக்கம் அரசர் இறந்த பிறகு சூட்டப்பட்டால் அதை நம்பூதிரிகள் சபை தலைவரை வாங்குவது வழக்கம் அரசர் உயிருடன் இருந்தும் வராமல் அப்படி ஒரு சிக்கல் இதுவரை சேலநாட்டில் முளைத்ததில்லை நவமணி தேர் கோட்டை வாசலுக்கு வரும் ஓசை கேட்டது நூற்று கணக்கான மேல தாளங்களின் ஒலி துளைத்தது வேத விற்பனர்களின் வேத பாராயண ஒலியும் இடையிடையே கேட்டுக்கொண்டிருந்தது அந்த புறத்தில் மெல்லிளங்கோதை அலங்கரிக்கப்பட்ட சிலையாக அமர்ந்திருந்தாள் தனியரையில் மார்த்தாண்டவர்மன் நிம்மதியில்லாமல் நடந்து கொண்டிருந்தான் அரசரது பூஜை இன்னும் முடியவில்லை நீர்த்தாழியில் நீர் குறைந்து கொண்டே வந்தது நவமணி தேர் கோட்டைக்குள்ளே வந்துவிட்டது மகுடத்தை தன் கையில் வாங்குவதற்கு ரவிவர்மன் சித்தமானான் கோட்டைக்குள் நுழைந்து விழாமண்டபாசலில் வந்து தேர் நின்றது நான்கு முதிய அவர்கள் தங்கத்தகடு ஒன்றில் அந்த மகுடத்தை வைத்து அதில் நீண்டிருந்த வெள்ளி மூங்கில்களை தங்களது தோள்களில் தாங்கிக் கொண்டார்கள் கெட்டி மேளங்கள் ஒலித்தன மண்டபத்திற்குள் நிறைந்திருந்த மக்கள் திரளை இருபுறமாக ஒதுக்கி நடுவிலே மகுடம் போவதற்கு சேவகர்கள் வழிவிட்டனர் மகுடம் சலவைக்கல் மேடையை நெருங்கிற்று அதை வாங்குவதற்கு ஒரு ரவிவர்மன் தன் கரங்களை நீட்டினார் மறுபுறத்தில் நாராயண நம்பூதிரி கை நீட்டினார் திடீரென்று இரண்டு கைகள் மகுடத்தை எடுத்தன ஆம் குலசேகர ஆழ்வார் என்ற சேரமான் பெருமாளின் கரங்களே அவை நாராயண நம்பூதிரி ஒரு பெருமூச்சு விட்டார் அதே அளவிற்கு ரவிவர்மனும் ஒரு பெருமூச்சு விட்டான் மகுடத்தை கையில் எடுத்துக் சேரமான் பெருமாள் இந்த மணிமகுடம் இந்த பரம்பரைக்கே நிலைக்கும்படி ஸ்ரீரங்கன் அருள் என்றார் அவர் அதை மார்த்தாண்டவர்மன் தலையில் சூட்டப் போகும் பொழுது நில்லுங்கள் மாமா என்றான் ரவிவர்மன் ரவிவர்மன் ஒரு தேங்காயின் மீது சூடத்தை வைத்து அந்த மகுடத்துக்கு காட்டிக் கொண்டே நாராயண நம்பூதிரி கவனித்துக் இருந்தார் சூடம் து மன்னர் மகுடத்தை சூட்ட போகும்பொழுது நாராயண நம்பூதிரி நீர்த்தாழியை கவனித்தார் அது கடைசியை சொட்டும் தீர்ந்து அது காலியாக இருந்தது அதன் பிறகே மகுடம் சூட்டப்பட்டது நாராயண நம்பூதிரியின் கை தன் கழுத்தில் இருந்த ருத்ராட்சத்தை சேர்த்து பிடித்து ஆள்காட்டி வரலால் ஒரு தட்டு தட்டிற்று மன்னர் மகுடத்தின் மீது ஒரு கொத்து மலர்களை வைத்தார் அந்த மலர் சரிந்து வலதுபுறம் நின்று கொண்டிருந்த ரவிவர்மனின் காலடியில் விழுந்தது அவன் அந்த மலரை எடுத்து பத்திரமாக கைகளில் வைத்து கொண்டான் நாராயண நம்பூதிரி அதையும் கவனித்தார் ருத்ராட்சத்தை மேலும் ஒரு தட்டு தட்டினார் முடிசூட்டு விழா முடிந்தது அத்தனையும் நம்பூதிரியின் மனத்தில் மாறி மாறி தோன்றின அடுத்தடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற யோசனையில் ார் அவர் ஆழ்ந்தார் அடுத்தது ஒன்பதாவது சாப்டர் இன்பமும் துன்பமும்